என்ன சரிமாமா இன்னைக்கு என்ன சொல்ல போறிய வாடா புகுட்டி இன்னைக்கு தும்மலியா வருது அப்படிங்கறத பத்தி சொல்றா அடையா மாமா உலகத்துல ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்கு அதாவது தும்மலியா வருது இருமலியா வருதுன்னு தும்மல என்ன ஜலிபிடிச்சா தும்மல வரும் இது ஒரு பெரிய விஷயமா இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படி இல்லடா எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல ஒண்ணு நடக்குது அது ஏன் நடக்குது அது எதுக்காக நடக்குது அது நடக்காம நடக்கிறது நல்லதா கெட்டதா அது நடக்காமல்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அடவாங்க மாமா தும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஏதாச்சும் என்ன பிடிச்ச சொல்லுவீ சரி சொல்லுங்க ஏன் தும்மல்ல என்ன வந்து எப்படி வருது அது என்ன பண்றது சொல்லுங்க சொல்லுங்க சரி இவ்வளவு பேசுறீங்க தும்மல் ஏன் வருது அதை சொல்லு அதே சொன்னேன் சளி பிடிச்சா தும்மல் வேற என்ன வருது அடா சளி பிடிக்காத கொஞ்சம் இல்லையா தும்மல் சரி மாமா ஏதாவது சொல்லுங்க மாமா சும்மா கேள்வியே எடுக்கிறதுக்கே உங்க முடியாது சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க சரிடா அந்த நாசி துவாரம் இருக்குது பற்றியா மூக்கு துவாரம் அதில் வந்து நிறைய முடி இலைகள்லாம் இருக்கும் அதோடய வேலையெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காத்தில் இருக்கக்கூடிய தூசி அதுமாரி தேவையில்லாத பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் வந்து அப்படியே வடிகட்டித்தான் அந்த காற்றை உள்ளே அனுப்போம் அப்போ அந்த தூசியெல்லாம் வந்து வெளியிலே வந்து வடிகட்டப்படுது அதையும் தாண்டி சில ரொம்ப இதுவான போச்சுன்னா அந்த உள்ளே வந்து ஒரு சவு படலாக இருக்குது மூக்கு உள்ள அதில் வந்து எப்போவுமே அது வந்து ஒரு திரவத்தை சுரந்துக்கிட்டே இருக்கும் அதில் போய் அந்த தூசிகள் எல்லாம் படும்போது அதை அங்கேயே ஊட்டிக்கும் அதை தாண்டி காற்று மட்டும்தான் உள்ளே போகும் இந்த மாதிரி இயற்கை வந்து காற்றுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தூசிகளை எல்லாம் வடிகட்டுறதுக்காக அந்த நாசி துவாரத்தில் இவ்வளோ பெரிய ஏற்பாடை பண்ணி வச்சுருக்கு சில நேரம் அந்த தூசி வந்து ரொம்ப கனமாவோ ஒரு காரமாகவோ இந்த மாதிரி உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு மாதிரியான விஷயம் உள்ளே போச்சுன்னா அப்போ அது என்ன பண்ணும் அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சவ் படலம் நிறைய திரவங்களை சுரக்கும் சுரந்தவுடன் என்னாகும்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் வந்து ரெடி ஆயிரும் ஆகா ஒரு எதிரி உள்ளே வந்துட்டேன் அவன் எப்படியாச்சும் வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கிற நுரையீரல் அந்த தொண்டை வாய் வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப வேகமாக அந்த உள்ளே இருக்கிற காற்றை வந்து வெளியில் தள்ளும் அப்படி தள்ளுறதே தும்மல் அப்படி தா தள்ளும்போது என்னாகும்னா அந்த மூக்கு துவாரத்தில் அதுக்கு உடம்பு ஒத்துக்காத ஒரு பொருள் வந்து இங்கே இருக்கும்போது என்ன பண்ணும் அந்த வேகம் அந்த காற்று வெளியில தள்ளிடும் இந்த மாதிரி தள்ளக்கூடிய அந்த காத்தோட வேகம் எவ்வளோ நினைச்சுன்னா ஒரு மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் அந்த காற்று வந்து அடிக்கும் இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய தும்மல் ஓஹோ தும்மலுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா அதுக்கு தாண்ட சொல்ல வந்தேன் இதுதான் தும்மல்னு சொல்றது சரி குடி இந்த தும்மல் வந்து இப்போ உடம்பு ஜாலி சளி பிடிச்சிருந்தா வரும் அது ஓகே அப்போ சும்மா இருக்கிற நேரத்துலேயே சில நேரங்களில் வரும் அது ஏன்னு கேட்டால் உடம்புல வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜின்னு சொல்லுவோம் ஒவ்வாமைன்னு சொல்கிறது நமக்கு ஒத்துக்காத ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது என்னாகும் ஏதோ ஒரு எதிரி உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பு என்ன பண்ணும் அந்த எதிரியை வெளியில் தட்டுறதுக்காக இந்த தும்மலை வந்து தும்ம ஆரம்பிக்கும் இதை ஒரு சிலருக்கு பார்த்தா இந்த தும்மல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தா விடாமல் தும்மிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு வந்து இந்த ஒவ்வாமைனால் வரக்கூடியதான் இந்த அடுக்கு தும்மலுங்கிறது இது ஏன் வரும் கேட்டீங்கன்னா இந்த வீட்டில் ஒட்டடி அடிக்கிறோம் இல்லை இந்த பருத்தி பஞ்சு சன்னல் சாக்கு கயிறு இந்த கம்புளி இந்த சிமெண்ட் சாக்கு அப்போ இந்த சுண்ணாம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தூசி நமக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு உடம்புக்கும் ஒரு சிலர் ஒத்துக்காது ஒரு சில உடம்புக்கு எல்லாமே ஒத்துக்கும் அதெல்லாம் வந்து பழக்கத்தினால வர்றது இந்த மாதிரி ஒத்துக்காத ஒரு பொருள் உள்ளே போகும்போது என்னாகுமோ கேட்டீங்கன்னா அந்த உடம்பு அதை எதிர்வினையாக்கி அதை வெளியில் தள்ளுறதுக்காக இந்த மாதிரி பெரிய முயற்சி பண்ணும் அதுதான் தும்பலாக வெளியில் வருது சரி இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது தும்பல் வருது தும்புற சரி இது எப்படி சரி பண்ணுறது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுமாதிரி தும்பல் வந்துச்சுனா ஒரு ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அந்த உப்பு இருக்குது பற்றியா அந்த உப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கரைச்சிடணும் போட்டால் ஒரு இளஞ்சூடு இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூட ரொம்ப குளிர்னா ஒரு இளஞ்சூடாக இருக்கிறதுலாம் அந்த தண்ணியில் வந்து ஒரு நல்ல ஒரு துணி ஒரு சாஃப்டான ஒரு துணி எடுத்து ஒரு சின்ன துணி அதில் போட்டு நல்லா நனைச்சி மூக்கி எடுத்து அதை புளிஞ்சிட்டு அதை வந்து நான் ஒரு திரி மாதிரி நல்லா அப்படி திரிச்சுட்டு ரெண்டு மூக்கு துவாரத்துலேயும் மாற்றி மாற்றி விட்டு கொஞ்சம் அப்படி கிளீன் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இந்த உப்பு இந்த இளஞ்சூடு இது ரெண்டும் சேர்ந்து அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நார்மலாகும் அப்போ என்ன ஆகும் அந்த தும்மல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஓஹோ இதெல்லாம் வேறு இருக்கா அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆவி பிடிக்கிறோம்னு சொல்லுவோம்ல அதாவது ஒரு வெந்நீரை வச்சுட்டு அதில் வந்து டிங்ஸர் பென்சாயின் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை போட்டு அதில் கொஞ்சம் நேரம் அப்படி ஆவி பிடித்தோம்னாலும் அந்த மூச்சு வந்து சுவாச நிலை சீரான நிலைக்கு வந்துடும் அப்போ தும்பல் நின்றரும் ஓ இதெல்லாம் பண்ணால் தும்பல் நின்றும்மா வேறு எதுவும் இருக்கா சரி இந்த அலர்ஜின்னு சொல்கிறோம்லாமா அலர்ஜி இல்லாமல் இருக்கிறது என்னமாம் பண்ணுறது அதுக்கு ஏதாச்சும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி அப்படின்னு பார்த்தா நிரந்தரமான வழி அப்படின்னு பார்த்தா மூச்சு பயிற்சி தான்டா அது என்னமாம் அது என்னடா மூச்சு பயிற்சி போய் என்னனு கேட்குற மூச்சு பயிற்சிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் அவங்க உடம்புல வந்து எந்த வியாதியுமே இல்லாமல் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருந்தாங்க அது எப்படி மாமா பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம சும்மா சொல்லிக் கொடுக்க முடியாது அது வந்து முறைப்படி கற்றுக்கணும் அதுக்கு இந்த யோகாவெல்லாம் நடத்துகிறாங்க பற்றியா அங்கே இங்கே பயிற்சி மையங்கெல்லாம் இருக்கும் அங்கே போனோம்னா அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த பிராணாயமாக இந்த மாதிரிலாம் அதுக்கு பேர் இருக்குது அதுகளை வந்து நம்ம முறைப்படி கற்றுக்கிட்டு பண்ணோம்னா இந்த தும்ள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளுக்குமே இந்த மூச்சு பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆனால் இதை முறைப்படி கற்றுக்கிட்டு பண்ணமுன்னு வச்சுக்க ரொம்ப நல்லா இருக்கலாம் ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம் அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு நல்ல விளக்கம் அது எப்படிமாம் கரெக்டாக சொல்றியா தெரியும்டா நமக்கு நல்லதுனாத்தையும் அது பிடிக்காது இல்லை கெட்டது எதுவோ அதை உடனே எடுத்துக்கும் உடனே செய்வோம் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னோம்னா அது எப்போவுமே யோசிப்போம் இதை பண்ணலாமா வேண்டாமான்னு அதுக்கு இன்னொரு காரணம் சுகம் பெருத்த நம்ம வேறு சரி சரி அதான் கரெக்டாக சொல்லிட்டேல சரி பார்ப்போம் ஆனால் இந்த மூச்சு முயற்சி எல்லாம் பண்ண நல்லதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க முயற்சி பண்ணுவோம் பண்ணி எப்படியாச்சும் அந்தலாம் சரி ஒண்ணானும் சரி உன் நண்பர்கள்டையும் ஜுவல் நீனும் தெரிஞ்சிக்க தும்மல் ஏன் வருது அதை எப்படி சரி ஒண்ணனுங்கிறது அதை சொல்கிற கத்தாண்ட இன்றைக்கு இதுதான்ட இன்றைக்கு நம்ம சொல்கிற ஒரு தகவல் சரிமாமா ஒரு நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்கிறீங்க நாங்களும் தும்பல் தனியார் என்ன தேக்கிற போதுன்னு நினச்சேன் ஆனால் அதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது சரி பரவாயில்ல நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க சரி பார்ப்போம் போயிட்டு வரேன்மாம் சரிப்பா பார்த்து பார்த்துடா போயிட்டு வா அடுத்த வாரம்